ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலிருந்து நாம் ஒரு வருடத்தில் செய்யவேண்டியதான தர்ப்பணங்களை வரிசைப்படுத்தி பார்த்து ஒரே தினத்தில் இரண்டு அல்லது மூன்று தர்ப்பண தினங்கள் வந்தால் எந்த தர்ப்பணத்தை செய்யணும் என்கிற விஷயமாக பார்த்து நம்புகிறோம் அதில் சமானதந்திரம் என்கிற விஷயமாக நாம் பார்த்தோம் அதாவது ஒரே தினத்தில் இரண்டு புண்ணியகால தர்ப்பணங்கள் வந்தால் இரண்டு புண்ணிய காலங்களையும் சொல்லிக்கணுமே தவிர இரண்டு ஸ்ராத்தங்களையும் சொல்லி ஒரே தர்ப்பணமாக செய்வது என்பது தர்மசாஸ்திரத்தில் இல்லை என்பதை நாம் விரிவாக பார்த்தோம் மேலும் அமாவாசையோடு கூட சேர்ந்து வரக்கூடியதான புண்ணிய காலங்களில் எந்த எந்த தர்ப்பணங்களை செய்யணும் என்பதையும் பார்த்தோம் இப்போ அடுத்ததாக அமாவாசை இல்லாமல் வேறு புண்ணிய காலங்கள் சேர்ந்து வரும் அப்படி சேர்ந்து வரக்கூடியதான தினத்தில் எந்த தர்ப்பணத்தை செய்யணும் என்பதை பார்க்கலாம் முதலில் இரண்டு புண்ணிய காலங்கள் வந்தால் ஒரு தர்ப்பணம் செய்தால் போதும் என்கிற விஷயத்தை பார்ப்போம் அதில் வியப்பாத்தோடு கூட மண்வாதி புண்ணிய வரும் இப்போது நாம் பார்க்கக்கூடியதான புண்ணிய காலங்கள் எல்லாம் அநேகமாக சேர்ந்து வரக்கூடியதான புண்ணிய இவை இல்லாமல் எப்போவாவது ஒரு தடவை அதிகப்படியான புண்ணிய சேர்ந்து வரும் அதை அவ்வப்பொழுதோ அப்படி வர்ற பொழுதோ நமக்கு செய்து வைக்கக்கூடியதான வாத்தியாரிடத்திலோ தர்மசாஸ்திரம் படித்தவர்களிடத்திலோ கேட்டு நாம் தீர்மானித்து செய்துக்கணும் இப்போது நாம் பார்ப்பது அநேகமாக சேர்ந்து வரக்கூடியதான புண்ணிய காலங்கள் அப்படி பார்க்குறபோது வியீபாத்தமும் மண்வாதியும் சேர்ந்து வரும் வியீபாத்தமும் மண்வாதியும் சேர்ந்து வந்தால் வியதீபாத புண்ணியகாலம் செய்தால் போதும் மன்வாதி புண்ணியகால தர்ப்பணம் தனியாக வேண்டியதில்லை ஒரு தர்ப்பணம் செய்தால் போதும் வியீபாத்தமும் அஷ்டகாவும் சேர்ந்து வரும் திஸ்ரோஷ்டகா அப்படின்னு மூன்று நாளைக்கு மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களில் வரக்கூடியதான கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி தினங்களிலே வரும் அதற்கு திஸ்ரோஷ்டகாகு அந்த தினங்களில் வெத்திபாத புண்ணிய காலம் வரலாம் அப்படி வெத்தீபாதமும் அஷ்டகா புண்ணிய சேர்ந்தால் ஒரு தர்ப்பணம் செய்தால் போதும் அஷ்டகா புண்ணிய கால செய்தால் போரும் வெத்திபாத புண்ணிய தனியாக வேண்டியதில்லை ஒரு தர்ப்பணம்தான் வைத்திருத்தியும் மண்வாதியும் சேர்ந்து வரும் வைத்திருதி புண்ணியகாலம் மண்வாதி புண்ணிய காலம் வரும் பட்சத்தில் மண்வாதி புண்ணிய கால தர்ப்பணம் போரும் ஒரு தர்ப்பணம்தான் வைத்திருத்தி புண்ணிய காலமும் மாசப்பிறப்பும் சேர்ந்து வரும் சங்கிரமண புண்ணிய காலம் வைத்திருத்தியும் சங்கிரமண சேர்ந்து வரும் பட்சத்தில் சங்கரமண புண்ணிய கால தர்ப்பணம் போரும் ஒரு தர்ப்பணம்தான் இவைகள்லாம் ஒரு தர்ப்பணம் செய்யக்கூடியதான விஷயங்கள் அதே இரண்டு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டிய புண்ணிய காலங்கள் என்று வரும் இப்போது மகாலய பட்சத்தில் வெத்தீபாத புண்ணிய காலம் வரும் வெத்தீபாத மகாலயம் என்று பஞ்சாங்கத்தில் நமக்கு காண்பிச்சிருப்பான் வெத்தீபாதமும் மகாலயமும் சேர்ந்து வந்தால் முதலில் வெத்திபாத புண்ணியகால தர்ப்பணம் செய்து பிறகு மகாலய புண்ணியகால தர்ப்பணம் செய்யணும் அப்படி இரண்டு தர்ப்பணம் சங்கரமணமும் மன்வாதியும் சேர்ந்து வரும் ஒரே தினத்தில் சங்கிரமணம் மாசப்பிறப்பும் மண்வாதி புண்ணிய காலமும் சேர்ந்து வரும் பட்சத்தில் இரண்டு தர்ப்பணம் செய்யணும் முதலில் சங்கிரமண புண்ணிய கால தர்ப்பணம் செய்து பிறகு மண்வாதி புண்ணிய கால தர்ப்பணம் செய்யணும் இரண்டு தர்ப்பணங்கள் செய்யணும் யுகாதி மகாலய பட்சத்தில் யுகாதி புண்ணிய காலம் வரும் இதெல்லாம் அநேகமாக எப்போவாவது வரக்கூடியதான புண்ணிய காலங்கள் அப்படி மகாலயமும் யுகாதியும் சேர்ந்து வந்தால் முதலில் யுகாதி புண்ணிய கால தர்ப்பணம் செய்து பிறகு மகாலயபக்ஷ புண்ணிய கால தர்ப்பணம் செய்யணும் அப்படி இரண்டு தர்ப்பணங்கள் செய்யணும் இந்த புண்ணிய காலங்களெல்லாம் இரண்டு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டியதான புண்ணிய காலங்கள் மூன்று புண்ணிய காலங்கள் கூட சேர்ந்து வரும் நான்கு புண்ணிய காலங்களும் சேர்ந்து வரும் இப்போ உதாரணத்திற்கு வைத்திருத்தி சங்கரமணம் மண்வாதி இந்த மூன்று புண்ணிய காலங்கள் சேர்ந்து வரும் ஒரே தினத்தில் வைத்திருத்தி புண்ணிய காலமும் இருக்கும் அது மாசப்பிறப்பாகவும் இருக்கும் மண்வாதி புண்ணிய காலமும் சேரும் அப்படி சேர்ந்து வரும் பட்சத்தில் இரண்டு தர்ப்பணம் செய்யணும் முதலில் சங்கிரமண புண்ணியகால தர்ப்பணம் பிறகு மண்வாதி புண்ணிய கால தர்ப்பணம் அப்படி இரண்டு தர்ப்பணமாக செய்துக்கணும் இதோடு கூட கிரகண புண்ணிய காலமும் சேரும் சூரிய கிரகணமோ சந்திர சந்த் அநேகமாக சந்திர கிரகணம் சேர்ந்து வரும் அப்படி வந்தால் கிரகண புண்ணிய காலம் வருதோ அந்த சந்திர கிரகணம் என்பது அஸ்தமனத்திற்கு பிறகு வரும் அநேகமாக ராத்திரி வரும் ஆகையினாலே கிரகண புண்ணியகால தர்ப்பணம் தனியாக ராத்திரி செய்யும்படியாக வரும் இப்படி வைத்திருத்தி சங்கிரமணம் மன்வாதி இந்த மூன்று புண்ணிய காலங்கள் கூட ஒரே நாளில் சேரும் இப்போது நாம் பார்த்த இந்த புண்ணிய காலங்கள் அநேகமாக இரண்டு வருஷத்திற்கு ஒரு தடவை இதுபோல் சேர்ந்து வரும் அப்படி சேர்ந்து வந்தால் இந்த முறையில் செய்துக்கணும் இது இல்லாமல் விசேஷமாக சில புண்ணிய காலங்கள் வரும் அதை அவ்வப்பொழுதும் நாம் கேட்டு தீர்மானித்து செய்திருக்கணும் இதையெல்லாம் நமக்கு லிஸ்டாகவே போட்டு கொடுத்துடுவா அதை வாங்கி வச்சுட்டு அதன்படி நாம் செய்யணும் என்ன செய்வன திருந்த செய் அப்படின்னு தமிழில் சொல்கிற வழக்கம் எந்த காரியத்தை செய்தாலும் உருப்படியான முறையில் செய்யணும் ஏதோ செய்கிறோம் என்று செய்யக்கூடாது நன்றாக தெரிந்து கொண்டு எப்படி செய்யணும் என்று புரிஞ்சிண்டு நாம் அதை செய்தால்தான் நமக்கு மனதிற்கும் மிகவும் திருப்திகரமாக இருக்கும் அந்த காரியத்தை முழுமையாக செய்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் ரிஷிகளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போது நாம் இதுவரை பார்த்த புண்ணிய காலங்கள் இதுபோல் சேர்ந்து வந்தால் இந்த முறையில் நாம் தெரிஞ்சு வச்சுண்டு நாம் அதன்படி செய்யணும் ஆனால் கட்டாயம் செய்யணும் என்பது மிகவும் முக்கியம் ஏன்னா இந்த ஷண்டவதி இந்த தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்களில் ஏதாவது ஒன்று இரண்டு விட்டு போனால் அதற்கு பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இவைகள்லாம் நித்தியமாக சொல்லியிருக்க நித்தியகர்மா அப்படின்னு பேர் எப்படி நாம் சாப்பிடுவது நித்தியமோ எப்படி நாம் சந்தியாவந்தனம் பண்ணுவது நித்தியமோ அதே போல தான் இந்த தர்ப்பணங்கள் செய்கிறது பொதுவாக ஒரு நித்தியகர்மாவை விட்டால் பிரத்யபாயம் வரும் பிரத்யபாயம் அப்படின்னா விட்டதினால் வரக்கூடியதான பாபம் அது மாத்திரமில்லை இந்த பிதகர்மாக்களை பொறுத்தவரையில் நித்தியமாக சொன்னதை விட்டுட்டால் பிரத்யபாயம் வருது அப்படிங்கிறது ஒன்றும் அது இல்லாமல் சாபத்திற்கு ஆளாக வரும் அந்த சாபத்திலிருந்து நாம் எப்படி விடுபடுவது அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள் நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது சில மந்திரங்களை ஜபம் பண்ணணும் ஒவ்வொரு புண்ணிய காலமும் அந்த புண்ணிய காலத்திற்கு தகுந்தாற்போல் பரிகார மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த பரிகார மந்திரங்களை ஜபம் பண்ணுவதனாலே நமக்கு இந்த விட்ட அந்த தோஷமானது போகும் பிதர்களுடைய சாபத்திற்கு ஆளாக வராது என்பது மிகவும் முக்கியம் அமாவாசை முதற் கொண்டு ஒவ்வொரு புண்ணிய காரணமில்லாமல் விட்டு போனால் அதற்கான மந்திரங்களை நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்